राम ने बोला कि अंदर ये अपना अंदर रिस्क बन बहुत बहुत है मतलब ना आगे नहीं முடியे है अंदर बोर्ड्स के तरीके प्रवाह में फिर काम चाह रहा है यूजरम की कनेक्शन इन हाउ इज द स्टेटस ऑफ शाखा ब्लू 67 70 60 प्रवाह से देरी हो रहा है ए लोक आनंद सुखी सदा रमणीय गुरुवर प्रथम प्रभवमय आंसत लीख लीख हमेर शेम वीणालित्येवी संस्कृत यारे न न रमणा लस्यैवी नारष्टम क्या न कहे छते आती जे मन्सुविकतनं परवादन से उद्गाये ஆதன ரூபியான தдиаதிரும் வந்து வந்து அந்த ஆதானபாகுன என்ன மேரி சித் வீனாயெ கான்ட்ரдикஷன் டி اندرவத்ல சொல்றீங்க இல்லத்தேன்னு அதுக்கு ரெண்டு சமான जगतோ தாரப்பூர் மானாசதேன்னு சொன்னா அது ஒரு பிரவாக தீங்கறாரு மூணு ரெண்டாம்மா வந்து பிரஹான்சிங் அப்ப சொடறது கூட எடிகிரமே இنا இதுக்கு ஒரு சரிங்க இருக்குது. ப்ரிசிபிஸ் டிஸ்கார்ட் கா இல்ல அந்த மாதிரி. அதனால சபீமா ஒரு வருஷமா வெச்சு விட்டு ஓடுறாங்க. பரவால நினைச்சதுக்கு நீங்கிற மாதிரி வீல்லாம். அதுக்கு என்ன பெரிய நல்ல பெரிய நல்ல இல்ல நீங்க ஃபேலிங் ஆ. ரெண்டு கரத்தான் அத்திருத்தம்ன்னா கத்திருத்தம் எப்படியா it, it is, it is <laughs> <laughs> ச <Sýmatsky> <Sýmatsky> <Sýmatsky> ூலியம் ஆய <laughing> <ıyla però sincer tres nochmal> <clairement> என்ன பாட்டு அணிப்பைக்கு வியாட்சியான பாட்டு அணிப்பை சம்பவப்பட்ட சூத்திரக்காரர் சாஸ்திரத்துக்கும் அவரே கருத்தா காரணமானவர் அப்படிங்கறதுனால அவர் பருவத்தினாகத்தான் இருந்தாரணம் அவர் காரணம்னு சொன்னா அது சாஸ்திரம் காரியம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப எத் கிருத்தம் தது அனித்யம் அப்போ சாஸ்திரம் வேதம் இப்ப அனித்தியமாகத்தானே ஆகும் சரி அனித்தியமான நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை ஆனால் வேதத்தை நித்தியம்னு வேதமே சொல்றது வாக்கா விருப்ப நித்தியா அப்படின்னு நித்தியமான வாக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லியிருக்கு அநாதி நிகனா நித்யா வா குச்டா ஸ்வய்துவா ஆதோ வேதமயி திவ்யா எத சர்வா பிரவர்த்தையா சொல்றது சூத்திரக்காரர் வேவதாதிகரணத்துல அசைவ நித்யத்துவம் வேதத்தை நித்தியம்னு சொல்றார் ஏன்னா வேதத்துலேருந்து தான் இந்த அச பிரதவா வேத சப்தத்திலேருந்து தான் இந்த ஜெகத்தே சிருஷ்டி அதனால வேத நித்யம் அப்படின்னு சொல்றார் அப்ப நித்யம்னு சொல்லிட்டு அது வந்து பிரம்மத்தினுடைய காரியம் பிரம்மத்துக்கிட்டே உண்டாயிருக்குன்னு சொன்னா விரோத சங்கர் வருது இல்லையா இப்போ இந்த விரோதத்தை பரிசாரமானும் இவாலே பிரம்ம சாஸ்திரங்கிறது பிரம்மத்தின் காரியம்தான் பிரம்மா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேதம் நித்தியம் அப்படின்னு சொன்னால் பூர்வோத்திர விரோதம் வருது இல்லையா அப்ப இந்த எப்படி நம்ம பரிகாரம் பண்றது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இப்படி கூட விவகாரம் இருக்கு நித்தியத்துவம்ங்கிறது பிரவாக நித்தியத்துவம்னு வச்சுக்கலாம் பிரவாக இந்த எப்பவும் பிரவாகத்தை கூட ஒரு நித்தியம்னு சொல்ற விவகாரம் இருந்துட்டு இருக்கு லோகத்துல அனாதிபுரப் பிரவாக அனாதி அப்படின்னு சொல்ற வழக்கு அப்ப அந்த மாதிரி நித்தியத்துவத்தை வச்சுட்டு இந்த ஸ்ருதி சூத்திரம் இந்த ஸ்ருதி இதெல்லாம் போயிருக்கு இந்த இடத்துல சொரூபதாக அது உண்டா இருக்குங்கிறத வச்சுட்டு காரியத்துவத்தை சொல்றார் சூத்திரக்காரர் அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு சொரூபதாக உற்பத்தி உண்டு ஆனால் அதுல அபௌர்வம் சொல்றது எப்படி அப்படிங்கறதுலதான் இது அதுக்காக பௌர்வத்துவம் அபௌர்வத்துவம் என்னங்கறது பரிஷ்காரம் தான் பண்ண வேண்டியிருக்கு வேற விதமா பரிஷ்காரம் பண்ணி அது அப்ப விஷயம் தான் ஆனால் கருத்திருக்கா ரெண்டு உங்கள் சொல்லி இருக்கு இன்னொரு இடங்கள் வேதம் ஈஸ்வர கத்திருக்கம் அப்படிங்கறத நியாயசாஸ்திரத்திலையும் ஒத்துந்திருக்க வேதந்த யாரு ரச்சனை பண்ணினானாஸ்வரஹா அப்படின்னு சொல்லிருக்கா வேதத்தை பண்ணினா அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணுமே ஆனால் ஈஸ்வரன் சித்தமா இருந்தா தான் நம்ம இல்லையா இப்ப வேதத்தை ஈஸ்வர பிரணீதம் ஆனதுனால பிரமாணம் நம்ம சொல்லணுமே ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றது வேதத்தை இவ்வளோ இருக்கேன்னு சொன்னால் இது அனுவுன்யாசனம் மாதிரி ஆகும் வேதம் சொன்னதுனால ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் ஈஸ்வரன் வந்து வேதத்தை பிரணயனம்ங்கிறதுனால அவர் சொன்ன வாக்கு ஈஸ்வர வாக்கு பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அனுவுன்யாசனம் மாதிரி ஆகும் இதுக்காக அவள் வேதம் ஒரு வழிக்கு போனார் இப்போ என்ன சொன்னால் ஈஸ்வரன் இருக்காருங்கிறத அதுக்கு பிரமாணமாக நான் வந்து வேதத்தை சொல்லல நான் அனுமானத்தை வச்சு அப்ப அனுமான பிரமாணத்தினால ஈஸ்வரன் இருந்தாகணும் இருக்காருங்கிறத அதான் சாதிச்சார் அதை சாதிச்சுட்டோ அந்த அப்பேற்பட்ட அந்த அனுமான பிரமாணத்தினாலேயே அந்த ஈஸ்வரன் சர்வஜன்கிறதையும் சாதிச்சு விட்டாங்க இருந்தாகணும் அப்படின்னு அப்ப அப்பேற்பட்ட சர்வஜரான ஈஸ்வரன் இந்த வேதத்தை பண்ணி இருக்கிறதுனாலே இது வந்து பிரமாணமாக எடுத்துக்கிறான் ஆப்தவாட்சம் அப்படின்னு அப்படி பிராமணியத்தை கொண்டு போகிறான் வேத பிராமானியம் அவ்வளவு இஷ்டம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கக்கூடிய சில காரியங்கள்லாம் இருக்கேன் யாரு பண்ணாலும் தெரியாது நமக்கு பண்ணக்கூடிய சக்தி இல்லை ஆனால் இந்த பூமண்டலம் எடுக்கின்றோம்னா இந்த பூமண்டலத்தை யாராவது ஒருத்தர் பண்ணியே இதுக்கு ஒரு கருத்தா இருந்தா மாமலார இதாக இருக்குதுன்னு கேட்டால் அவ அனுமானம் மூலமாக ஈஸ்வரனை சாதிச்சு ஈஸ்வர கர்த்தகமாக வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதாந்திகளுக்கு அது அவசியம் இல்லை ஏன்னா இந்த வேதத்தை பிரமாணம் பண்ணி இருக்கிறதுனால அவசியமே அவளுக்கு அதுக்கு காரணம் சொல்லியா ஏன் பிரமாணம் பிரமாணவாதத்துல ஏன் பிரமாணம்னு சொல்றதுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த அப்பிரமாணம்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் சொல்லணும் ஒரு தியானம் வருது இந்த ஜனத்தை பிரமாணம்னு ஏன் பிரமாணம்னு கேட்கவே கூடாது பிரமாணம் தான் வந்தால் பிரமாணம் தான் இது அதுக்கு காரணம் சொல்லணும் இந்த மாதிரி தோஷத்தினால இந்த ஜியானம் வந்தது இது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லணுங்கிறது சுவிரமாணியம் அதனால வேதம்ங்கிறது ஈஸ்வரர் பிரணீதமாக இருந்தால்தான் பிரமாணம் ஆகும்ங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு இது இல்லை அப்படி இருக்கிறது வேதமும் சுவத்பிரமாணம் ஆயிடுச்சு பிரமாணமான அந்த வேதம் என்ன சொல்றது இந்த வேதத்துக்கு சிரஷ்டவர் ஈஸ்வரம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்த என்னாச்சு இப்ப வேதம் மூலமாகவே சஷ்டி பண்ணினவர் ஈஸ்வரம் தெரிஞ்சுக்கோ இது பிரமாணம் சுத பிரமாணம் அப்ப வேதமே இப்படி சொல்லியாச்சுன்னா இதுக்கு விருத்தமா நம்ம பேசக்காது இல்லையா அப்ப சூத்திரக்கார என்ன பண்ணினார் சாஸ்திர வேத பிரமாணமே சொல்லி இருக்கிறதுனாலே இதுக்கு தகுந்த நித்தியத்துவங்கிறது வேதத்தில் அதுக்கு என்ன பண்ணலாம் பிரவாக நித்தியம் அப்படி சொல்ல அபோஷ் சொல்லியிருக்கேன் அதுக்கும் இந்த மாதிரி சொல்லுறோம் அப்ப விஷயத்துவங்கிறது அப்படிங்கிற ஒரு இது பிரகாச நித்தியத்துவம் அப்படிங்கிறதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கா லட்சணத்தவன் விவரணம் பண்றேன் இப்போம் அங்குரம் இப்படிதான் இது சாதாரண திருஷ்டர் இது வரும் இது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பீஜம் அங்குரம் பீஜம் எந்த பீஜம் ஆவியான முதல் பீஜம் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இந்த பீஜம் ஆரம்பத்தில் இருந்த அதே பீஜம் தான் இனிக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அதுவும் இல்லை அந்த பீஜம் நஷ்டமாகி வேற வேறு வேறு பீஜங்கள் எக்கச்சக்க வந்தாச்சு ஒவ்வொரு பீஜமும் உண்டாகிறது ஒவ்வொரு பீஜமும் நஷ்டமும் இருக்கு அப்படின்னா இந்த பீஜஸ்வரூபம் உற்பத்தி விநாசத்தோடு கூடினதாக இருக்கு ஆனால் இந்த பீஜம் இல்லாமல் ஒரு காரணமும் இல்லை எல்லா காலத்துலையும் ஏதோ ஒரு பீஜம்னு ஒன்று இருக்குது விரக்ஷம்னு ஒன்று இருக்குது அம்புரம்னு ஒன்று இருக்குது இந்த பதார்த்தங்கள் இருக்குது ஆனால் எல்லா காலத்திலையும் ஒரே விரக்ஷம் இருக்குங்கிறது சொல்ல முடியாது அந்த விரக்ஷம் மாதிரி வேற விரட்சம் அதனுடைய சஜாதீகமான விரட்சங்கள் இருக்கு சஜாதீகமான பீஜங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா காலம் எல்லா காலத்திலும் ஒரே தப்தி இருந்தால் அது சொருப நிக்கும்னு எல்லா காலத்திலும் அதில் திருப்தி இல்லை ஆனால் அது சஜாதீகமான வக்திகள் இருக்குதுன்னு சொன்னால் அது பிரவாக நிக்கும்னு சொல்லுவோம் ஒரு நிச்சயத்துவ விவகாரம் இதுதான் பிரவாக முக்கியத்துவம் இதை காலத்துவம் வியாபகீகத்தம் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க எல்லா காலத்திலையும் பீஜம்னு ஒன்று இருக்கு அப்படியானால் இங்க பீஜம் அனாதி இது அதே மாதிரி இப்போ வேதத்துல முக்கியத்துவம் சொல்றது எல்லா காலத்திலையும் அதாவது இந்த சர்க்கத்தில் மாத்திரம் இல்லை இந்த கல்பம் மாத்திரம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை கல்பங்கள் இருந்திருக்கோ சர்வ கல்பத்திலையும் வேதம் இருக்கு இதே வேதம்னு சொல்லல இதே மாதிரியான வேத வேதம் ஏன் இதே வேதம் இருக்குன்னா அவங்க சிருஷ்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத கொடுங்க அதனால அந்த வேதத்துக்கு உற்பத்தி விநேஷ்ங்கிறது ஆ பிள்ளைய காலத்தில் ஐவர் பரமேஸ்வரன் சிருஷ்டி பண்றார் அது இருக்கு ஆனால் இதே மாதிரியானதுதான் எல்லா காலத்திலும் சம்ஸ்காரம் இருக்கு அதில் இப்போ சஜாத்தீன்னு சொன்னால் இதே பழைய காலத்தில் இல்லையேன்னு கேள்வி விடணும் காலத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் இல்லையே நான் இல்லை சம்ஸ்கார ரூபமாக இருக்குது நாங்கள் சர்க்காரியவாதியாக வச்சுருக்கோம் இந்த ஆன பொருந்து இந்த ரூபத்தில் எங்கேட்டாலும் அதனால இதாக அனாதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது இது அனாதின்னு விவகாரம் சூத்திரக்காரர் இந்த அனாதின்னு எங்கே சொல்லியிருக்காருன்னா நகர்ம அவிபாகாதிக்கு நான் அவ கர்மாவ அனுசரிச்சு சொ இல்லையா அப்படி சொல்னால கர்மாவை அனுசரிச்சுன்னு சொல்றதுனால அவருக்கு ஒன்னும் பக்கபாத்தங்கள்லாம் இல்லை வைஷமின் வைஷன்யங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்ற இடம் இப்ப அந்த இடத்துல கேள்வி வருது ஒரே மாதிரியான மத்திய அதுதான் என்ன சொல்ற அநாபித் இது முதல் கர்மான் கிடையாது முதல் ஜென்ம இதுதான் இவரு ஒரு பண்ணீங்கன்னா முதல் கர்மா அதுக்கு பலமாகத்தான் அடுத்த ஜென்மாலாம் சொல்றது அப்படிங்கறதே கிடையாது கர்மா அனாதி அனாதீன்னு சொல்ற இல்லையா இதே தர்மா அனாதி இல்லை இதுக்கு முன்னாடியும் தர்மா இருக்கு முன்னாடியும் ஜென்மா இருக்கு முன்னாடியும் தர்மா தர்மா இப்படி பிரவாகம் கொண்டே இருக்கு இந்த அனாதி அப்ப சொன்னாரு இப்படி அனாதின்னு சொல்றது உங்களுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா உண்டுன்னு அடுத்த சுட்டுறது சொல்றாரு உபக்ஷியத்தையா உபபத்தியத்தையா சுருட்டிதான் இந்த அனாதை தொட்டின்னு சொல்லிக் இந்த சூர்யா ஜெகத்தை சிருஷ்டி பண்ணும்போது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டி பண்ணுங்க யாருன்னு சொல்லியிருக்கு தெரியுது இது முன்னாடி இது நான் எடுத்தேன் புதுசாக ஒன்றுமே பண்ணலை ஏற்கனவே இருந்த மாதிரி அதே மாதிரி சிருஷ்டி பண்ணிவிட்டேன் சூரியாங்கிற பொழுதுசாக தான் யசாபூர்வம் அந்த வந்த சூரியன் இந்த கல்பத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் வேலை தான் ஆனால் ஏற்கனவே சூரியனும் சந்திரனும் என்ன மாதிரி இருந்ததோ அது என்ன வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருந்ததோ அதே வேலையை தான் இருந்துச்சு அதனுடைய ஆகாரம் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத இந்த சுருட்டி மூலமாக தெரிய தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம பிரவாகனாதீங்க ஒரு அநாகுத்தம் இந்த சாஸ்திரத்துல வந்தது அது அதே அநாகத்தை வேதத்தில் சுருக்கம் இப்ப அடுத்த இதுல சாஸ்திரம் வேதாந்தம் தான் அது பிரமாணம் அப்படிங்கறத சொல்லி சாஸ்திர யோகித்திரத்தை கொடுக்கணும்